நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துடிக்காக உங்களு வலி வீக்கம் கவுட் போன்றவை நீங்க இளைய மருந்து விளக்க கொதிக்க வச்சு அதுல கஸ்தூரி மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து களிம்பு மாதிரி இறக்கி வச்சுட்டு அது ஆறினதும் இந்த வலி வீக்கம் இருக்கிற இடத்துல பற்றா கவுட் எல்லா இடத்துலயும் பற்றா அப்போ வந்தனா வலி வீக்கம் கவுட் முதலியவை எளிதில் நீங்கிடும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களே மீண்டும் சந்திப்போம்